வணக்கம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய பதில்கள் ஒன்று உலகில் முதல் மனித உடல் உறுப்பில் சேதமடைந்தால் அதாவது பலத்த கால காயங்களுடன் சேதமடைந்தால் மீண்டும் அதனை திறன்பட செயல்படு செயல்பட வைத்து மருத்துவ சாதனை படைத்துள்ள நாடு அமெரிக்கா இரண்டு உடல் உறுப்பு அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மூன்று இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுடைய சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஒரிசா மாநிலத்தில் ஊழலை அறவே ஒழிப்பதற்காக கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என அந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஐந்து ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் ராணுவ வீரர் உயிரிழந்தால் நூறு சதவீதம் ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்த கமிட்டி பி கந்தூரி கமிட்டி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பனிரெண்டாம் பன்னிரண்டாம் தேதி கொண்டாடப்பட்ட உலக அதாவது சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன இரண்டு சிபிஎஃப்சி இதின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான விலை உயர்வை லூதன முறையில் எதிர்க்கும் வகையில் தக்காளி ஸ்டேட் வங்கி எங்கு நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய மகளிர் விழா எங்கு கொண்டாடப்பட்டது ஐந்து எந்த மாநிலத்தில் தனியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மாத சம்பளத்துடன் மாதவிடாய் கால விடுப்பு வழங்கப்படும் என முடிவு செய்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி